நன்றினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு டிசம்பர் ஏழு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே அதாவது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் உலகத்தில் இருக்கிற விமான போக்குவரத்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி சிவில் போக்குவரத்தோட வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற ஒரு நிறுவனம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து நிறுவனம் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனம் ஏதோ ஒரு நாடு தொடங்கனது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இது பல நாடுகள் ஒன்றா கூடி அந்த நாடுகள் எல்லாம் ஒப்பு ஒரு கட்டமைப்பில் தொடங்கப்பட்ட நிறுவனம்தான் இந்த சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இந்த சர்வதேச நிறுவனத்தை ஆயிரி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலாம் வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கினாங்க அப்படி ஐநா சபையால தொடங்கப்பட்ட இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்ட தினம்தான் டிசம்பர் ஏழு அதைத்தான் நாம சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினமாக கொண்டாடிட்டு வரோம் இந்த தினத்துல மக்கள்கிட்ட சிவில் போக்குவரத்து துறையில இருக்கிற பலதரப்பட்ட கல்வி படிப்புகள் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அடுத்ததா விமானம் சம்பந்தப்பட்ட மேலாண்மை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இப்போ இருக்கிற சூழ்நிலையில விமான போக்குவரத்து சேவை நமக்குறது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வலியுறுத்த ஒரு தினமாவும் இந்த விமான போக்குவரத்து தினம் கருதப்படுது குவைத் நாட்டோட அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் மூணு அஞ்சல் தலைகளை சர்வதேச சிவில் விமான போக்கு போக்குவரத்து தினத்தை சிறப்பிக்க வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம விமான போக்குவரத்து அதாவது ஏவியேஷன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சர்வதேச தினங்கள் அதாவது இன்டர்நேஷனல் டேஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் சின்னங்கள் அதாவது எம்பளம்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் வரைபடங்கள் அதாவது மேப்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்